الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين طابحت. ان قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان انزلناه في ليله القدر صراعه دوى كما ليله القدر ليله القدر خير من 1000 شهر மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹா குஸ்மான் அவருக்காக தான் அனைவருடைய இந்த அமர்வையும் புரிந்து கொள்வானாக ஏற்றுக்கொள்வானுக் கொள்வான பகவானுடைய பாதம் பிறந்துவிட்டாலே மேலுக்கு பதவி பற்றி எங்களுடைய ஒரு அன்றாட வழக்கமாக திரு லேலத்து பதில் ஒரு எண்ணியமான ஒரு சங்கையான இரவு என்பதை நாம் ஆதிக்கப்பட்டு அறிந்து வைத்திருக்கிறோம் என்னுடைய குரான் இதை பற்றி லேலத்து பதில் என்பதாகவும் லேலத்து குபாரக்கான் பறக்கித்து செய்யப்பட்ட ஒரு இரவு என்பதாகவும் குரான் பிரஸ்தாபித்திருக்கிறோம் லேலத்து பதிரை அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயத்தை யோசிக்க வேண்டும் லெயலலத்துள் பதர் ஏன் சிறப்பு பெற்றிருக்க அல்லாஹ் லெயலத்துள் கதிரை ஏன் சிறப்பாக லெலத்துள் பதருடைய மகத்துவத்தை அல்லாஹ் சுலஹானகுதனுடன் அமைத்து வைத்திருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை தெரியாமல் இதை சிந்திக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான விடயத்தின் பக்கமாக நாங்கள் போய் சென்ற அதாவது அல்லாஹ் சுலஹான குரான் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே கண்ணியப்படுத்திருக்கிறார் குரானுடைய இரவு மாத்திரமல்ல குரானுடைய மாதம் குரான் கொடுக்கப்பட்ட நவி இந்த உலகத்துக்கு குரானை எடுத்துக்கொண்டு வந்த மணக்கு குரான் கொடுக்கப்பட்ட உம்மத்தாகிய நாங்கள் இப்படியாக குரான் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹ் சுலஹான் அஹுத்தாலா சிறப்பு கூறியதாக சங்கைப்படுத்திவிட்டது அதில் வந்து நான் ஜெயலத்துவ பதிலுடைய இரவத்தான் குரான் இறக்கி வைக்கப்பட்டது இந்த குரானே அல்லாஹ் சுலஹான் அஹுத் தாலா லயிலத்துல் ഖதருடைய இரவில் தான் வைக்கவிதான் இன்நா அன்ஸல்லாஹு ஃபை லயிலத்துல் ഖதர் இன்அ குர்ஆனை நாங்க லயிலத்துல் ഖதர் அதருடைய இரவில் தான் வைக்கவும் என்ற கருத்தை குர்ஆன் சொல்லுது போல இன்னவளத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஹாமீன் வல் கிதாபில் முபீன் இன்நா அன்ஸல்லாஹு ஃபை லயிலத்தி முபாரக மரக்கத் செய்யப்பட்ட அவృతిகள் நிறைந்த ஒரு இரவிலே குர்ஆனை நாங்க வைக்கவும்ங்க குர்ஆன் சொல்லுது குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதத்தை பற்றி குரான் சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய குரான் மீண்டும் யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த குரானை குரான் கொடுக்கப்பட்ட நபி குறிப்பிட்ட ஒரு நபி அல்லா சுல் சொல்லுகிறான் இந்த நபியை பற்றி பொழுது تَبَارَكَ الَّذِي نَزَّلَ الْقُرْضَانَ عَلَىٰ عَلِهِ سبحان الله قرآن لله سبحانه وتعالى قرآن ركبت النبي ايب قرآن يعرفتكم ركبتبه عند نبينا ليفغل ايب قرآن لله الله تعاليكم إليه قولتها عند قرآن يبقى ان تقلوا عند ملك سيدنا جبير عليه الصلاة والسلام عبرك لأي فتجم قرآن روح الأمين ننبك كي تطبيباً ننبك كي تطبيباً قُرِلِل அல்லாஹ் எப்படி குரானை கொடுத்தானோ அந்த குரானை அதே குறை பிரகாரம் செய்தோஹி சொல்லுக்கு இந்த குரானை ஓடி காப்பித்தார்கள் கடைசியாக பார்க்கும் பொழுது குரான் கொடுக்கப்பட்ட உண்மத்தியாக குரான் கொடுக்கப்பட்ட உண்மத்தை பற்றி குரான் கொடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி குரான் சொல்லுகிறது குத்துமத்தின் உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட உளில் உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட சமூகங்களில் மிகச்சிறந்த ஒரு சமூகத்துக்குத்தான் அல்லா சுல்ஹானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இவனே இவ்வளவெல்லாம் சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லிவிட்டு அறிவும் குறானுடைய கல்வியும் கொடுக்கப்பட்ட மக்களை பற்றியும் சொன்னார்கள் உங்களிடையே மிகச் சிறந்தவர்கள் சிரேஷ்டமானவர்கள் மதிப்புக்குரியவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் குரானுடைய இனிம கொடுக்கப்பட்டு அந்த குரானை பிறருக்கு படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் குரானை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிய குரான் குரானை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் குரானை பற்றி சங்கமாக எனவே அன்புக்குரிய சகோதரர்களே குரானுடன் சம்பந்தப்பட்ட ஒரு இரவு என்பதன் காரணமாகத்தான் இந்த இரவு சங்கைப்படுத்தப்படுகிறது ியல்லா சுால இந்த குரானை பற்றி குரான் என்ன சொ குரான் சொல்ல ولا من குரான் இறக்கும்ுக்கு பின்னாலோ இந்த குரானுடைய கருத்துக்கு முரணான குரானுடைய கூற்றுக்கு முரணான எந்த கூற்றையும் யாராவையும் முன்வைக்க முடியாது குரான் சொல்லக்கூடிய கருத்து கடைசி கருத்து குரான் சொல்லக்கூடிய கருத்தில் வளைவு கிடையாது இன்னக அதில் குரானில்ல தீகிய அக்குவம் சரியான நேரான மனைவியில்லாத போரில்லாத இந்த குரான் மனித சமூகத்தை வழிகாட்டிக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகத்தை பெரியாதது மிக அழகாக மனிதன் சொல்ல வேண்டும் குரானை பற்றி குரான் சொல்லுகிறது இந்த குரான் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ இந்த குரான் இறங்கி முடிந்திருக்கு பிறகோ இந்த குரானுடைய கருத்துக்களுக்கு இந்த குரானுடைய கூற்றுக்களுக்கு மாற்றமான ஒரு கூற்றை ஒரு கருத்தை உலகத்தால் முன்வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக அழகாக சொல்லிவிட்டு குரான் சவால் விடுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஜிரண்டு இந்த குரானை போல ஒரு குரானை கொண்டு வருவதற்கு நீங்கள் உழைத்தாலும் முயற்சித்தாலும் பாடுபட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு குரானை உங்களால் கொண்டு வர முடியாது என்ற கருத்தை குரான் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறோம் அன்புக்குரிய சகோதரே அன்பான பிரியாகவே இந்த இடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும் குரான் இந்த அளவுக்கு மகத்துவம் பொருந்தின ஒரு வேத நூலாக ஒரு இறைந்த பாசகமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த நன்னாளில் இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் குரானுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் குரானுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முஸ்லீம்களாக நாங்கள் குரானை வைத்து பெருமைப்படலாம் எங்களுக்கு சொல்லுகிறது மாத்திரம் வழிகாட்ட வந்த குரான் புதல் புதல் இது புதலில் முஸ்லிமின் என்று சொல்ல இல்ல ஒரு சிலர் குரான் புதல் மனித சமூகத்திற்கு அது யாராக இருக்கலாம் எவராக இருக்கலாம் எந்த மதத்தை எந்த கோட்பாட்டை பின்பற்றக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அனைவருக்கும் சொல்லுகிறோம் உங்களுக்கு நேர்வரியை அம்மா குரானில் தான் வைத்திருக்கிறார் இந்த குரானில் தான் அம்மா சுகாணகு தலாம் மன நிறைவை மன நிம்மதியை அம்மா வைத்திருக்கிறார் என்ற கருத்தை குரானின் ஊடாக மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார் நாங்கள் யோசிக்க வேண்டும் குரானிக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் தான் முதலாவது கடமை குரான் இதை சொல்லுகிறதோ அதை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் அதை நம்பி நடக்க வேண்டும் அதனுடைய ஒரு கடமைப்பாடு முதலாவதாக நம்புவதே புறாலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கூற்றுக்கள்விதமான மாற்றமும் நடக்க முடியாது அது அல்லாவின் புறத்திலிருந்து நிறைக்கி வைக்கப்பட்ட கூற்றுக்கள் எனவே நாங்கள் அதை விசுவாசம் சொல்கிறோம் அதை நம்புகிறோம் வாக்கில் இதிலே போய் வர முடியாது இந்த புரானில் சொல்லப்பட்ட கருத்துக்களை விடவும் உண்மையான கருத்து சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி புறான் சொல்லுகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரத்தை தெரியாததே புராளுடைய கூட்டுக்களின் மீது எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும் மிக முக்கியமான அம்சம் தான் புறான் இதை சொல்லுகிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் புறானுடைய அவள் புறால் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய விடயங்களை என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் வெறுமனைய புறான் தொழுகையை பற்றி மட்டும் சொல்லவில்லை பற்றி மட்டும் சொல்லவில்லை குழந்தை வளர்ப்பை பற்றி குரான் சொல்லி இருக்கிறது பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது சிறியனருக்கு எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது ஒரு நாட்டிலே வாழக்கூடிய நிறத்தில் பள்ளின மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும் பிற மதத்தவர்களை எப்படி மதித்து வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதரரை குரான் மாற்று வளர்த்தவர்களை மாற்று வளர்த்து சகோதரர்களை எப்படி பார்த்திருக்கிறது குரான் சொல்லுகிறதே மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களை பார்த்து அவர்களும் அவருடைய சகோதரர்கள் என்று சகோதரர்கள் அவர்களை சகோதர உடலுடன் பார்க்க வேண்டும் அவர்களை சகோதர கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்ற கருத்தை குரான் மிக அரசியல் சுட்டிக்காட்டியிருக்கிறது குரான் எந்த ஒரு இடத்திலாவது மாற்று மதத்தை காந்த சகோதரரை பார்த்து நிராகரித்தவர்கள் காவிரிகள் என்று அழைக்கவில்லை அவர்களையும் அம்மா அழைத்துள்ளது கூப்பிடுகிறார் யாதிவாது என்னுடைய அணியார்களே யாதனி ஆதம் ஆதமுடைய மக்களே யா ஐயு ஏ என் மனிதர்களே என்று தான் குரான் அவர்களை கூட பார்த்து மீட்டிருக்கிறது புறானில காண மாட்டீங்க யா ஐயுகல் அதினக விசுவாசம் கொண்டவர்களே என்று இருப்பது போன்று புராணை காண்பது கஷ்டமாக இருக்கும் யா ஐயுகல் அதின கமரோ ஏ நிராகரிக்கக்கூடியவர்களே என்று சொல்லி அம்மா சொன்னது ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் சொல்லியிருக்கார் யா இதுகல் அறீன ஆமனோ ஈவான் கொண்டவர்களே விசுவாசம் கொண்டவர்களே என்று சொன்ன போன் மாற்று மருத்துவர்களை பற்றி பேசும் பொழுது நிராகரித்தவர்களே என்று பேசாமல் பேசுகிறது யா இவாதி என்னுடைய அரியாதே யா இகன் தாஸ் ஏ மனிதர்களே யாதரி ஆதம் ஆதனுடைய மக்களே குரான் அழகான ஒரு வசன நடை ஒரு பாவடி ஒரு அகராதியை பார்த்து மாற்று வகத்தை அன்புக்குரிய சகோதரே குரானில் ஒரே ஒரே நிராகரித்தவர்களே நிராகரித்தவர்களே என்று சொல்லி அல்லா சூரத்து தீவுடைய ஒரு ஆயத்தில் கொண்டு வரான் விழவாக்க சொல்றாங்க அந்த ஆயத்தே இந்த உலகத்தில சம்பந்தப்பட்ட ஆய் அது நாளைய செய்யாமத்துடைய ஆயத்தே ஜெப்பன் கொடுக்கப்படும் அல்லா தீர்ப்பு வழங்கிவிடுவார் யாரு நரகவாதி யார் சுரக்கவாதி யாரு நல்லோர் யாரு திட்டோர் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு சீரோவி கடன் கிடைக்காமல் போனவர்கள் அவாக்கியசாலிகள் வருத்தப்படுவார்கள் சஞ்சலப்படுவார்கள் ஏற்பட்ட சஞ்சலனே என்ன கட்ட முடிவிட்டதாக அப்பத்தார் அல்லா சொல்லுவார் நிராகரித்தவர்களே நீங்கள் இன்றைய நாள் யாரும் மரபடுத்தப்பட வேண்டாம் இன்றைய நாள் நீங்கள் யாரும் சஞ்சலப்பட வேண்டாம் என்ன செய்தீர்களோ அதற்குரிய கூலிதான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரி இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துடன் சேர்த்து வாடுகிறோம் இலக்கை பெரும்பான்மை சமூகத்துடன் மூணாவது ஒரு சிறுபான்மை சமூகமாக முஸ்லீம்கள் நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களை வாங்கிக் கொண்டிருக்காங்க இந்து தடை சகோதரர்கள் வாக்கு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த மாற்று மதத்தை சகோதரர்கள் நாங்கள் புழங்கும் பொழுது எப்படி புலங்க வேண்டும் இதை பற்றி குரான் நான் நினைக்கிறேன் பேசுவது மிகப் பொருத்தமானதாக இருக்கும் அதை சற்று வழங்கிக் கொள்வது மிக அழகானதாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் அவர்களுக்கு குரானை நாங்கள் கொடுக்கவில்லை குரானை மொழிபெயர்த்ததும் மொழிபெயர்த்தேன் அந்த குரானை அவர்களுடைய மொழி நடையில் அவர்களுடைய மொழி மொழியை மொழியில் குரானை நாங்கள் அவருக்கில்லை முயற்சிகள் மாற்றுவதற்கான சகோதரர் நாங்கள் மூணு வகையான அம்சங்களை கருத்தில் கொண்டு வாங்க குரான் சொல்லுகிறது எந்த கிடையாது நாங்கள் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டோம் இந்த மார்க்கம் இந்த அக்ஷகல் மார்க்கம் உங்களுக்கு விருப்பம் இந்த பின்பற்றலாம் இதை யாருக்கும் யாராலும் லாரிக்கலாக பலவந்தம் கிடையாது நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் உண்மையை நாங்கள் சொல்லுவோம் ஏற்றுக் கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நிராகரிப்பதும் அதை பின்பற்றுவதும் அது உங்களுடைய கனவை அதை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பல்ல நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் இன்னும் அதை நாங்கள் உங்களுக்கு ரெண்டு பாதையையும் காட்டித் தந்திருக்கிறோம் فالهمها <سؤال> فجورها وتقواها الله <سؤال> قران சொல்லு கரான் என்னளுடைய ஆத்மாவினை நாங்கள் படைத்து அந்த ஆத்மாவுக்கு நல்லதையும் சொல்லி கொடுத்தோம் கெட்டதையும் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு விருப்பமிருக்கிறதோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை எம்படுந்து கொள்ளாம் முதலாவது அம்சம் لا اكرها في الدين دين الاسلام के नाम लेறையும் த்ப்படிக்க மாட்டோம் வீடு கட்டித் தருகிறோம் தொழில் வசதி ஏற்படுத்தி தருகிறோம் என்னுடைய மார்க்கத்துக்குள்ள வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம் கட்டித் தருவோம் உருவாக்கித் தருவோம் அது எங்களுடைய பணி அதை நாங்கள் செய்வதற்கு இரண்டாவது உணவின் தூண் இல்ல அல்லாததே தெரியும் வணங்கக்கூடிய மக்களை நீங்கள் கண்டால் அவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம் அவர்களை நீங்கள் திட்டக்கூடாது நதி இதையூடில்லாம் அல்லா அல்லாதைகளை வணங்கக்கூடியவர்கள் சில மரத்தை வணங்குகிறார்கள் விற்கறிகளை வணங்குகிறார்கள் வழங்குகளை வழங்க விருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் விழித்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒவ்வொரை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அவன் ஒருவன் அவன் இரண்டு பேர் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு துணை இல்லை அவன் பிறக்கவும் அவன் பிறக்கப்படவும் இல்லை வளர்ந்த குருந்தூ குவந்தகன் அவளுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒருவனைத்தான் முஸ்லீம்கள் நாங்கள் வளர்த்துகோம் ஆனால் விட்டு விட்டு வேதொண்டை வழங்கக்கூடியவர்கள் அவரு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களை படிக்க மாட்டோம் நாங்கள் அவர்களை திட்ட மாட்டோம் நாங்கள் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் அவர்களுடைய விளையத்தில் போய் தலை மாட்டோம் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கிற ஆனால் நாங்கள் இருப்பது சரி என்ற நிலைப்பாட்டை அவர்களுக்கு மீதான நாங்கள் வழங்கப்படுத்துவோம் இது இரண்டாவது மூணாவது உரிய சொன்னால் மாற்றம் சொல்லுகிறது இஸ்லாம் சொல்லுகிறது உங்களுடைய வார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுடைய தீனை நீங்கள் பின்பற்றுங்கள் எங்களுடைய தீனை எங்களுடைய வார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஒருவருக்கொருவர் புரிவிடம் சுதந்திரத்தை தந்துவிடுங்கள் எங்களுடைய பள்ளிகள் எங்களுடைய மக்தபுகள் எங்களுடைய மதரசாக்கள் எங்களுடைய குரான் எங்களுடைய சட்டம் இதை எங்களுக்கு விட்டுவிடுங்கள் நாங்கள் எப்படி உங்களுடைய விடயத்தில் தடை போடவில்லையோ இதே போல எங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தடை போட வேண்டாம் எங்களுடைய பாதையில் எங்களுக்கு நடந்து போக விட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய மூடார நிலைப்பாட்டை குரான் வெளிப்படுத்தீர்கள் எனவே நாங்கள் சொல்லுவோம் இந்த மாட்டுக்கு சொல்லுகிறோம் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பாட்டு சமஸ்க்கு சொல்லுகிறோம் நாங்கள் ஒரு போய் பலவந்தப்படுத்த மாட்டோம் ஆனால் அழகான முறையில் சொல்லுவோம் உண்மையை சொல்லுவோம் குரானை போதிப்போம் அது எங்களுடைய கனவை அது எங்களுடைய பொறுப்போம் இரண்டாவது நாங்கள் யாரையும் திட்டமாட்டோம் மூணாவது குரான் சொல்லுகிறது வல மூணாவது குரான் சொல்லுகிறது இலக்கும் தீனுக்கும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் இருக்க விட்டு ே குரானை பொறுத்தவரையில் குரான் இப்படி எல்லாம் கடைசியாக லெயலத்துள் பதருடைய இரவை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் இருக்கிறதே அந்த நாள் வந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் கூட உண்டை ஞாபகம் கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழை லெயலத்துள் பதிரை சந்தித்து அந்த நாளில் நானும் ஒரு நல்லவனாக ஆக என்னுடைய பாவங்களுக்கு வல்லாபடத்தில் மன்னிப்பு கேட்டு பாவங்களை திருச்சலையாக ஆக்கி ஒரு நல்ல மனிதனாக ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்திருக்கிறோம் நீச்சி வைத்து ஆயக்கமாக என்ன செய்ய நாங்கள் என்ன செய்யவில் இஸ்லாமிய சகோதரர் தௌபா செய்வதற்கு முன்னால் சில பாவங்களுக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் நாங்கள் எங்களை அரிசுத்தப்படுத்திக் கொள்ள அப்படிப்பட்ட சில விட அவைகளில் சுருக்கமாக ஒன்று என்றே சொல்ல விரும்புகிறேன் குடும்பங்களுக்கு மத்தியில் மனஸ்தான் குடும்பங்களுக்கு மத்தியில் கோபம் குடும்பத்தின் நானா தம்பியுடன் தாத்தா தங்கச்சியுடன் மைனி மச்சியுடன் பின்படியாக ஒருவருக்கு ஒருவரு இடையில் சண்டை சச்சரவுகள் வந்து குடும்பங்கள் பிளவுபட்டு குடும்பங்களுக்கு மத்தியில் கோபம் குடும்பங்களுக்கு மத்தியில் வழக்கு சண்டைகள் இருக்கும் மிக நுண்ணியமாக சொல்லுது இன்றைய நாள் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத இந்த நாளுடைய எந்த ஒரு அமலிலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்க ஏன் என்று சொன்னால் குரான் நேரடியாக சனித்துக் கொண்டிருக்கிறது சாபப்பட்டுக் கொண்டிருக்கிறது குடும்பங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் யாரை சேர்ந்து வாழும்படியாக இறைவன் அல்லாஹ் அங்குச் அவர்களை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா அதை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு அல்லா சாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களை பார்த்து இறைவன் பதுவா செய்து கொண்டிருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரே குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடியவர் குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடியவர்கள் குடும்பத்துக்கு மத்தியில் தகார் நிறைவேற்றுக் கொண்டே இந்த ஏதத்தில் பல சந்திக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த நிறவோ ஒரு சாதாரண இரவாகத்தான் இருக்கும் இந்த இரவும் அவர்களுக்கு ஆய்வு நிலவுகளுக்கு சமனான ஒரு இரவாக இருக்க மாட்டாது என்பதை மணக்கவலையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது பெற்றோரை பகைத்துக் கொண்டு பெற்றோரை பகைத்துக் கொண்ட நிலையில் தகப்பலை பகைத்துக் தாயை பகைத்துக் கொண்ட நிலையில் ஒரு வாரிவர் ஒரு மனிதர் ஒரு ஆண் ஒரு பெண் இருபத்தி ஏழை சந்தித்திருக்கிறேன் லேலத்து கல்லை சந்திக்க இருக்கிறேன் அந்த இரவு இணைத்து திட்ட வேண்டும் என்று சொல்லி ஒருவர் மனக்கோட்டை கட்டுவார் என்றிருந்தால் ஆசைப்படுவார் என்று இருந்தால் பேராசை கொள்வார் என்றிருந்தால் அவருக்கும் அந்த இரவு கிடைக்க மாட்டாது என்பதை மிக வினயமாக மிக தெளிவுடன் வசீனத்தினர் உங்களுக்கு சொல்லிக் இதை அல்லா சொல்லுகிறான் விசுவாசம் கொண்டு வருகிறேன் உங்களுடைய பாவத்துக்கு அல்லா மன்னிப்பு தருவதற்கு முன்னால் உங்களுடைய பாவத்தை அல்லா மன்னித்து நன்மைகளாக மாற்றுவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த பாவத்தில் நாங்கள் இருக்கிறோமோ எந்த பாவத்தை கொண்டு நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோமோ எந்த பாவத்தில் நாங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டும் நாங்கள் முதலாவது வெளியே வேண்டும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் அவர் வட்டியை விட்டு வெளியாக வெளியே வர வேண்டும் எனக்கு வட்டி நீண்டாம் வட்டியுடன் பொருட்கள் வாங்கலை அறமாக்கிறார் இந்த இருபத்தி ஏழை கொண்டாடுகிறோம் வேலத்தூர் பங்கு அடைய வேண்டும் என்பது மாத்திரமல்ல அதற்கு உங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ன ஆயத்தமாக வேண்டும் வட்டியை விட்டு நான் வெளியே இந்த வட்டிக்கு திரும்பி போக மாட்டேன் இது என்னுடைய வாழ்க்கைக்கு அபாயம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் நாசமாக்கும் பகிர்லம் நீங்கள் அல்லாஹுவை அங்கிக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் அல்லாஹை அங்கிக் கொள்ளுங்கள் கூடிய பட்டியை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி பாதுகாக்கவில்லையா பக்தியை மட்டும் நீங்கள் முழுமையாக விடுபட்டு வரவில்லையாத்தின் செய்வதாக இருந்தாலும் சரி பவுனின் செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு பெண் தன்னுடைய நகையை கதக்கிக் கொண்டு போய் வைத்துவிட்டு மனம் எடுத்துக் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒருவர் போய் பிக்ஸ்ட் டிபாசிட்ல பணத்தை போட்டு அது எப்படிப்பட்ட ஒரு டீலிங் ஆகாலும் வட்டி அராமாக்கப்பட்ட உண்டாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய அத்துறை மக்களுக்கும் செய்தி சொல்ல விரும்புகிறது அதாவது என்னவென்று சொன்னால் மக்கள் செய்கிறாங்க மக்கள் ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்காக வேண்டி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுமதியான ஒரு நகையை வைத்துவிட்டு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்கிக் கொண்டு வந்து அந்த வட்டியைத்தான் வாழ்கிறார்கள் என்ற குறையை என்னால் சொல்ல முடியும் என்னால் சுட்டிக்காட்ட முடியும் ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டும் பள்ளி வாய்ப்பு நிர்வாகிகள் உலக யோசிக்க வேண்டும் இந்த தவறை ஏன் பொதுமக்கள் செய்கிறார்கள் ஏன் பொதுமக்கள் இந்த பாவத்தை செய்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஹலாலான வழியில் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு எந்த ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து ஒவ்வொரு ஊரிலும் வைத்துக் கொண்டிருக்கிறது வைத்துக் கொண்டிருக்கிறது வட்டி இல்லா கடன் வட்டி இல்லா கடன் எப்படி கொடுக்கலாம் அதற்கு இஸ்லாம் காட்டிய அழகான வழி என்ன என்பதை பற்றி யோசிப்பது என்பதற்கான என்பதை பற்றி யோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பக்கமாக நகன்று போவது ஒவ்வொரு ஊருடைய பள்ளி நிர்வாகம் அங்காங்க இருக்கக்கூடிய உளவாக்கல் தில்லிய சுலவாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு பணி என்பதை மிக நிதியமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே வட்டிக்கு தௌபா செய்து வட்டியை விலகி வந்துவிடுங்கள் ஒரு அறாவான ஒரு பெண்ணுடன் உறவு இருக்கிறதே அன்புக்குரிய வாலிபர்களே அன்பான யுவதிகளே நாங்களும் ஆயுதம் இரவுகளை ஆயுதம் உறவுகளை சிறந்த ஒரு இரவை அடைய வந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டும் அந்த பாவத்திற்கு தௌவா செய்வதற்கு முன்னால் அந்த உறவை நாங்கள் துண்டிக்க வேண்டும் அந்த உறவுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும் இந்த உறவு எனக்கு ஹலாமான உறவு இந்த உறவில் என்னுடைய எந்த ஒரு லாபத்தை நாங்கள் வந்து அந்த உறவை துப்பித்துக் கொண்டதுக்கு பிறகுதான் கையேந்த வேண்டும் அம்மாவே நான் தெரியாமல் இந்த பாதத்தை செய்து கொண்டிருந்தேன் என்னை மன்னித்துக் கொள்வாயாக பக்கமாக கையேந்தினால் سيئاتكم ويدخلتم جنات تجديد يند شبه الله يند التوالك مهفورة اليوم سورة اليوم ையும் அளிக்கிறாரோ அந்த சுவர்க்கம் கிடைக்கும் அந்த கிடைக்கும் அந்த கௌபா கிடைக்கும் கௌபாவுக்கு முன்னால் நாங்கள் பாவத்தை விட்டு மீண்டு பாவங்களை விலகி நாங்கள் வந்து அப்படிப்பட்ட நல்லவர்களாக பள்ளி ஒன்று திறந்து அல்லாவிடத்தில் கையேந்தும் பொழுது நிச்சயமாக பாவங்களை மன்னித்து எங்களை நல்லோர்களாக நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்கிக் கொள்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைத்த மக்களின் அனைவரையும் ஆக்கி வைத்து மேலத்தூர் பதிரை அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பான ஆயுத இரவுகளை விட சிறந்த ஒரு இரவு அந்த இரவில் நல்லவர்கள் செய்தே உண்மைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற கூட்டத்தில்வரையும் ஆக்கி வைப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய அவர்களை பெற்றோருடைய வாழ்வில் பழக்கத்தை செய்வாயாக அவர்களின் யாரெல்லாம் மன்னரை கொண்டே வாழ்ந்து கொடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த நன்னாரின் செய்வாயாக அருள் புரிவாயாக வந்தவே அசலாம் வாஹிங்